வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் ஆறு இந்த நாளில் நிகழ்ந்த சில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டன் நைஜீரியாவின் லாகோஸ் என்ற பகுதியை தன்னுடன் இணைத்து கொண்டது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட வில்லியம் கெம்லர் என்பவருக்கு முதல் மின்சார நாற்காலி மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது செர்பியா ஜெர்மனி மீதும் ஆஸ்திரியா ரஷ்யா மீதும் போரை அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கெர்டியூடு அடல் ஜிஆர் டிஆர்யூடி கெர்டியூட் இடிஇஆர்எல்இ கெர்ட்ரூட் அடல் எனும் பெண்மணி ஆங்கில கால்வாயை கடந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வீரகேசரி நாளிதழ் ஆவணிப்பட்டி பெரி சுப்பிரமணியம் செட்டியார் என்பவரால் கொழும்பில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானின் ஹெரோசிமா நகரின் மீது அமெரிக்கா லிட்டில் பாய் என்ற பெயர் கொண்ட அணுகுண்டை வீசியது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பொதுமக்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டனர் இதன் தாக்கத்தினால் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் அடுத்த சில ஆண்டுகளில் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்கா கியூபா மீது பொருளாதார தடை விதித்ததை கியூபா தனது நாட்டில் அமெரிக்கா மற்றும் வெளிநாட்டு மூலதனங்களை நாட்டுடைமை ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜமேக்கா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் நேவாடா மாநிலத்தில் உலகின் மிக பழமையான மரமாக கருதப்பட்ட நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பழமையான புரோமைத்திஸ் என்ற மரம் வெட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு உலகளாவிய வலைப்பின்னல் WWW தொடர்பான தனது ஆவணங்களை டிம் பேர்னஸ்லி வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு ஏர்வாடியில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த பதினோரு பெண்கள் உட்பட இருபத்தி மனநோயாளிகள் தீயில் கருகி உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாஸ்டோக் இரண்டு விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்று ஒரு நாள் முழுக்க இருந்த முதல் வீரர் என்ற பெருமையை சோவியத் விண்வெளி வீரர் கெர்மோன் டி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தோன்றியதாக கருதப்படும் ஏஎல்ஹெச் என்ற விண்கல் ஆரம்பகால உயிரினங்கள் பற்றிய தகவலை கொண்டிருப்பதாக நாசா அறிவித்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாசா அனுப்பிய கியூரியாசிட்டி விண்கலத்திலிருந்து ரோவர் கருவி செவ்வாயின் தரையில் தரையிறங்கியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு பரிதிமார் கலைஞர் தமிழறிஞர் நூலாசிரியர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் நோபல் பரிசு பெற்ற ஸ்காட்டிஷ் உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கே எஸ் ஆந்திர அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜி சியான்லின் இந்திய சீன மொழியியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏ நாகப்ப செட்டியார் தமிழக தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அ சீனிவாசன் தமிழக இதழாளர் மொழிபெயர்ப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அர்ஜுன் கிருபால் சிங் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜான் பாஸ்டல் அமெரிக்க கணினிவியலாளர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜேந்திர சிங் இந்திய சூழலியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம் நைட் சியாமலன் இந்திய அமெரிக்க திரைப்பட இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மயிலப்பன் சேர்வைக்காரர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த தமிழ் போர் வீரர் ஆயிரத்தி ஆண்டு பீட்டர் பாண்டியன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அலுவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருக்மணி லக்ஷ்மிபதி இந்திய அரசியல்வாதி சென்னை மாகாண முதல் பெண் அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆனந்தன் இலங்கையின் நீச்சல் வீரர் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முரளி மலையாள நடிகர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வியட்நாம் வீடு சுந்தரம் தமிழக திரைப்பட இயக்குநர் நடிகர் திரைக்கதை ஆசிரியர் இந்நாளின் சிறப்புகள் பொலிவியா மற்றும் ஜமேக்கா ஆகிய நாடுகளின் விடுதலை நாள் ஜப்பானில் ஹிரோசிமா தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே